சூரியன் கூறினான் உன்னுடைய கணவன் கழுவன் அல்லன் இந்த ஊரை மதுரையை தீ உண்ணும் என்று சொன்னது அதை கேட்டவுடன் ஒரு நொடிப்பொழுது கூட அங்கே தங்காமல் மதுரை நகரத்திற்குள் சென்றாள் அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து உங்கள் நாட்டு பாண்டிய அரசன் முறையற்ற மன்னன் அந்த ஊரிலே வாழுகின்ற நீங்கள் இதை கேளுங்கள் என்னிடம் உள்ள இந்த சிலம்பு என் கணவன் இங்கு கொண்டு வந்து சிலம்பினை சார்ந்த மற்றொன்று யான் இவ்வுலகில் எவரும் படாத பெருந்துயரத்தை படுகின்றேன் இம்மாலை பொழுதில் இங்க நான் பிறர் துன்பத்தை நான் அடைந்துள்ளேன் இது என் வினைப்பயன் போலும் என் கணவன் கல்வன் அல்லன் எனது காற்றிலம்பை விலை கொடுத்து வாங்க முடியாது கழ்வன் என்று சொல்லி பழிசுமத்தி கொண்டு விட்டனரே அநியாயம் கணவரதம் காதலுக்குரிய கற்புடை பெண்களின் கண் முன்னே என் கணவன் என் கணவனை உயிருடன் காண்பேன் இகுது ஓர் புதுமை எனது அன்பு கணவன் அவ்வாறு என்னை கண்டால் அவன் வாயால் ஒரு நல்லுரையை கேட்பேன் இது என் சூழ்வுரை வஞ்சினம் என்று சொல்லி மதுரைக்குள்ளே மக்கள் சொன்னிருக்கிற ஒரு என்ன என்று பார்க்க உள்ளே சென்றாள் அங்கே கம்பலை மாக்கள் அந்த வெட்டுப்பட்ட கோவலனை கண்ணையை காட்டி துயரத்தால் அவர்களும் வருந்த அப்போது அந்த மக்கள் இந்த மதுரை மன்னனுடைய வளையாத செங்கோல் விளைந்து விட்டது அவனுடைய நீதி தவறிவிட்டது வியப்பாக இருக்கிறதே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது என்ன நடந்தது என்றால் ஒரு செம்பன் சிலம்பு ஒன்று கையேந்தி நம் பொருட்டால் வந்திருப்பது ஒரு வம்ப தெய்வம் போலும் அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் ஆனாலும் கண்ணகி தெய்வமுற்றால் போல் சினந்து பேசுகிற அந்த மக்களை பார்த்து அவள் சோகமுற்று அழுகிறாள் பிற போல நான் கணவனை இழந்ததற்காக கைமை நோன்பு நூற்று வாழ மாட்டேன் பல ஆறுகளிலே குளித்து அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள மாட்டேன் நான் இதற்கொரு நீதியை கேட்காமல் விடமாட்டேன் என்று சோகமுக்கு அழுது தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினாள் அவள் சொன்ன அவள் கூறுகிறாள் காலையிலே என் தலையிலே மலர் சென்றவன் மாலையிலே மண்புழுதியிலே கிடக்கிறானே இது என்ன துயரம் இந்த தார்மலை மணிபாகம் தலைமூழ்கி கிடப்பதோ என்று தன்னுடைய கணவன் அங்கே வெட்டுப்பட்டு கிடப்பதை கண்டு மிக வருந்தி அவளுடைய சினம் அளவுக்கு மேல் போகிறது அங்கு கேட்கிறாள் இந்த நாட்டில் பெண்டில் இருக்கிறார்களா சான்றோர் இருக்கிறார்களா தெய்வம் இருக்கிறதா என்று வினவுகிறாள் அப்படியெல்லாம் இருந்தால் இந்த குறைகள் எல்லாம் நிகழாதே என்று கேட்கிறாள் பிறகு அவன் தன் கணவனை விட்டுப்பட்டு கணவனை தூக்கி மார்புற தழுவிக்கொள்ளு அவனுடைய கை கையை எடுத்து கண்களிலே அழிந்த நீரை துடைக்கின்ற போது அவன் இருந்தைக்க என்று சொன்ன சொல் அவள் காதிலே விழுந்தது அது மருட்சியா அது தெய்வம் கூறிய சொல்லா என்று அவளுக்கு புரியவில்லை நீ இருந்தே என்ன மாயமோ இது என்ன மக்சியோ தெய்வங்கொல் எங்கே நாடுக பொருள் உரையோ இது காய்ச்சல் என்று சினந்த கண்ணகி காய்ச்சினம் தனித்தன்றி கணவனை கைகூடேன் என்று சொல்லி தீவேந்தன் தனி கண்டு திறன் கேட்பல் யான் என்று அரசனை அரசனை நீதிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டுச் செல்கிறாள் கண்ணகி மதுரையை மூன்று முறை சுற்றி வருகிறாள் கையிலே ஒரு தனிச்சிலம்பை ஏந்தி இந்த ஊரில் பெண்டிடம் உண்டுகொல் சாந்தோரும் உண்டுகொல் தெய்வமும் உண்டுகொல் என்று பினா எழுப்பி கேட்டு வருகிறாள் அதனை ஊர் மக்களெல்லாம் கேட்டு துயர் ஊற்றனர் கண்ணகி கண்ணீர் வார நின்றாள் விழுந்தாள் நினைந்தாள் எதை தான் கண்ட கனவை நினைத்து பார்க்கிறாள் அந்த தீக்கணா இப்போது நிகழ இருக்கிறதோ என்று எண்ணி அதை துடைத்தபடியே பாண்டியனின் வானளாவை அரண்மனையின் வாயிலின் முன்பு சென்றடைந்தாள் இது இவ்வாறிருக்க அங்கே பாண்டிய நாட்டின் அரசவை கூடியிருக்கிறது அந்த அரசபைக்கு அரசன் அந்த அவையிலே அமர்ந்திருக்கிறான் பாண்டிமாதேவி தன்னுடைய அந்த புறத்திலிருந்து அரண்மனைக்கு புறப்பட இருக்கின்றாள் அவள் கனவிலே செங்கோலும் வெண்கோற்றக்குடையும் நிலத்திலே முறிந்து விழுவது மன்னனுடைய வெற்றி வாயிலில் கட்டி உள்ள மணி தொடர்ந்து அடிப்பது இரவிலே வானவில் தோன்றுவது பகலிலே விண்மீன்களெல்லாம் எரிந்து விழுவது என்பதை என்ற கனவை இரவிலே கண்டதை மன்னனிடம் சென்று கூறுவோம் என்று அவள் புறப்பட்டு அரசவைக்குச் செல்கிறாள் அங்கே அரசன் அரசவையிலே இருக்கின்றான் அந்த சூழ்நிலையிலே பாண்டிமாதேவி கூறிய கருத்துக்களை பாண்டியன் நெடுஞ்செழியன் புறந்தள்ளி விடுகிறான் அது ஒரு புறம் இருக்க கண்ணகி அழுத கண்களுடன் கையிலே ஒரு தனி சிலம்பை ஏந்தி அரசன் வாயிலே இருக்கின்ற வாயிற் காவலனை பார்த்து உன்னுடைய அரசன் அறிவு முற்றிலும் கீழற்று போய்விட்டவன் அறிவற்றவனுடைய அரசாங்கத்தில் நீ ஒரு வாயிற் காவலனாயிருக்கிறாய் நீ உன் அரசனிடத்திலே சென்று சொல் உன் வாயிற்காவல் உன்னுடைய வாயிற்கு வாயிலே ஒரு பெண் சிலம்பொன்றினை வைத்து கொண்டு கணவனை இழந்தவள் நிற்கின்றாள் என்று அறிவிப்பாயா என்று அவனிடத்திலே அறிவிக்குமாறு அவனை ஆணையிடுகிறாள் கண்ணகி வந்த செய்தியை வாயிற்கு அரசிடத்திலே சென்று அவனை வணங்கி அவனிடத்திலே அந்த செய்தியை சொல்லுகிறான் தென் திசை பொறு தலைவனே வாழி செழியனே வாழி பஞ்சவனே வாழி என்றெல்லாம் அவனை வாழ்த்திவிட்டு நம்முடைய அரண்மனையின் வெளிப்புறத்திலே வேலைப்பாடமைந்த பொற்சிலம்போன்றினி கையிலே ஏந்தி இருக்கின்ற தன் கணவனை இழந்தவளாம் அவள் நம் அரண்மனை வாயிலே வந்து அரசவைக்கு வர காத்திருக்கிறாள் என்று சொல்ல அந்த செய்தியை கேட்ட அரசன் வாயிற்காப்போரத்திலே உடனே அவளை அழைத்து வருக என்று ஆணையிடுகிறான் அவள் அரசனுடைய அரசவைே நுழைந்து அரசன் அருக நிற்பதை பார்த்த அரசன் நீ என்ன அழுது கொண்டு வந்திருக்கிறாயே இளம்பெண்ணே நீ யார் என்று இரக்கத்துடன் வினவுகின்றான் நீர்வார்கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்ணகியின் நிலையை பார்த்து வருந்தி ஒரு பெண் அழுது கொண்டு வந்திருக்கிறாளே என்ன என்று அவன் ஆறுதலாக கேட்கிறான் அதற்கு கண்ணகி மறுமொழியாக சொல்லுகிறாள் ஆராய்ந்து தெரியும் அறிவில்லாத அரசனே என்று பாண்டியனை பார்த்து சொல்கிறாள் நான் உன்னிடம் கூற வேண்டிய குறை ஒன்று உள்ளது நீ அறிந்திருப்பாய் என்று கருதுகிறேன் ஒரு புலாவுக்காக தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்த சிவி என்னும் மன்னனும் தன்னுடைய மகன் தேர்காலிலே ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்காக தன் மகனை தேற்காலிலே இட்ட மனுநிலை சோழனும் ஆட்சி செய்த சோழ நான் வருகிறேன் அந்த நாட்டில் மிக பெரும் புகழ் பெற்ற மாசாத்துவான் என்ற மகன் அவனுடைய மகனை நான் திருமணம் செய்து கொண்டு ஓழ்வினை காரணமாக மதுரையிலே என்னுடைய சிலம்பை விற்று வாழ்க்கை நடத்துவதற்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்த வழியெல்லாம் சிங்கம் புலி கரடி எல்லாம் இருந்த வழி காட்டு வழி அவைகளெல்லாம் கூட எங்களை உயிரோடு விட்டுவிட்டன ஆனால் உன்னுடைய மதுரை மாநகரத்தில் வாழ விரும்பி வந்த எங்களை படைத்த மக்கள் கொன்று விட்டார்களே என்று கதறினாள் உடனே பாண்டியன் நெடுஞ்செழியன் பெண்ணே எங்கள் நாட்டில் கழுவர்களை கொள்வது நல்ல நெறியாகும் ஆகவே உன் கணவன் சிலம்பை திருடியதால் கொல்லப்பட்டான் என்று மறுமொழி சொல்லுகிறான் அதனை கேட்ட கண்ணகி இன்னும் உனக்கு அறிவு வரவில்லையே என்னுடைய சிலம்பில் மாணிக்கப்பலர்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறாள் இது எப்படி அவளாலே சொல்ல முடிந்தது அதாவது பாண்டிய மன்னன் அரசியினுடைய சிலம்பில் முத்துத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாண்டியனாடு முத்துடைத்து ஆகவே அத்தேவியின் சிலம்பில் முத்து இருக்க வேண்டும் என்று அவளாகவே அதை உயிர் அறிந்து தன்னுடைய சிலம்பிலே மாணிக்கப்பலர்கள் இருக்கின்றன என்று சொன்ன உடன் பாண்டியன் செவ்வாய் கூறியது நன்மொழி நீ சொன்ன க கருத்துக்கள் சிறந்தது என்னுடைய தேவியின் சிலம்பில் இருப்பது முத்துக்கள் தான் என்று சொல்லி திருண்டுண சிலம்பு என்று கருதப்பட்ட சிலம்பினை அதாவது கோப நிலத்திலிருந்து எடுத்து வந்த சிலம்பினை கொண்டு வருமாறு சொல்லி அது அரசவையில் வைக்கப்படுகிறது அதை கண்ணகி உடனே எடுத்து உடைக்கிறாள் அப்படி உடைத்தவுடன் அந்த சிலம்பிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்க கற்கள் அரசனுடைய வாயில் போய் தெரித்தது அதை பார்த்த பாண்டியன் நெடுஞ்செழியன் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் ஒரு கள்வன் என்று ஒரு பொற்கொள்ளன் சொன்னதை கேட்டேனே பொன்சை கொள்ளன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று அவன் தீர்ப்பு விளங்குகிறான் அதாவது அந்த சிலம்பை திருடியவன் பிடித்து வரப்பட்டு அவன் விசாரிக்கப்பட்டு அதற்கு பிறகு தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள் என் பேராயம் இவர்களெல்லாம் இருக்கின்ற போது அதை விடுத்து பொக்குள்ளன் சொன்ன செய்தியை கேட்டு நான் கோவலனை கொன்றது தவறு எனவே இந்த திலம்பை கண்ணையினுடைய செலும்பை திருடியது நான் எனவே நானே கழ்வன் என்று பாண்டியன் தனக்கு நீதி வழங்கினான் கண்ணகி பாண்டியன் முன்னாலே வழக்குரைத்து அந்த வழக்கில் அவள் வெற்றி பெறுகிறாள் அவளுடைய காற்றிலம்பிலே மாணிக்கப்பறல்கள் உள்ளன என்பது அவனுக்கு தெளிவாகிறது பாண்டியனுடைய வாயிலேயே அந்த மாணிக்கப்பறல் தெரித்தது என்று சொல்கிறார் எனவே பாண்டியன் தன் தவறினையும் உணர்கிறான் தான் ஆராய்ந்து செய்யாத ஒரு செயலால் தென்னக ஆட்சியிலே இப்படி குறை நேர்ந்து விட்டதே என்று வருந்துகிறான் அவன் சொல்கிறான் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் தென்புராவல் என் முதற் பிழைத்தது என்று தன்னுடைய ஆட்சி முறையாக இல்லாது போய்விட்டது அதனால் இதற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவனே நீதிபதியாகிறான் என்ன செய்திருக்க வேண்டும் அமைச்சர்களை அழைத்து நடைபெற்றது என்பதை ஆராய்ந்து சொல்லி இருந்தால் அவன் இந்த தவறினை செய்திருக்க மாட்டான் அவசரமாக தன் மனைவியினுடைய அந்த வருத்தத்தை போக்குகிற தன்மையில இருந்த நேரத்தால் உணர்ச்சி வசப்பட்டு தங்கார் சிலம்பு கன்றிய கழுவன் கையதாக என்று பொற்கொள்ள நிலத்திலே கருத்து சொன்னமை தவறானது என்ன காரணம் சொல்கிறார் இளங்கோவடிகள் சிணையலர் வேம்பன் தேரானாகி வினைவிளை காலமாதலில் சிணையலர் வேம்பன் தேரானாகி என்ன காரணத்தினாலே இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை வந்தது என்றால் இது இவனாக செய்த குறை அல்ல இவன் நேர்மையான ஆட்சியாளன் தான் என்றாலும் அது அவன் கண்ணை மறைத்து விட்டது என்று சொல்லுகிறார் அவனுக்கு வினை வந்து பயனை தர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதனாலே பாண்டியன் வாக்கிலே பிழை ஏற்பட்டது என்று சொல்கிறார் என்ன சொல்லி இருக்க வேண்டும் கொன்ற சிலம்பு குளர்க் சொல்லாமல் கொல்ல சிலம்பு கொடர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்னுடைய பாண்டிமாதே சிலம்பா என்று நான் பார்க்க வேண்டும் எனவே அதை திருடியவனையும் சிலம்பையும் கொண்டு வா என்று சொல்வதை விட்டுவிட்டு அவனை கொண்டு சிலம்பை கொண்டு என்று சொன்ன அந்த நீதி தவரி தான் தென் புகழ தென் தென்னக ஆட்சியை இழக்கும் நிலமை ஏற்படுகிறது என்று வருந்துகிறான் தென்புகலக்காவல் முதல் பிழைத்தது என்று சொல்கிறான் நான் தான் பிழை செய்து விட்டேன் எனவே எனக்கு தண்டனையை நான் வழங்கிக் என்று சொல்கிறான் என்ன சொல்லுகிறான் கெடுக என் ஆய்வு நான் இப்பொழுதே இறக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இதற்காக ஒரு தவறு எப்படி நடந்தது அவனை அறியாமல் விதியாலே நடந்தது எப்படி சொல்லுகிறான் பாருங்கள் அதாவது கோவலன் குற்றமற்றவன் நான் தான் கோவலனுடைய சிலம்பை திருடினேன் யானே கழ்வன் யானோ அரசன் யானே கழ்வன் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று அங்கே நிலை கொலிந்து அங்கேயே இறந்து விடுகிறான் எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்கள் தான் செய்த தன்னையே கொடுத்து அந்த பாண்டிய நெடியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது ஆகாது ஆகவே கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில் என்று சொல்லி தானும் அவனோடு மடிந்து விடுகிறாள் இந்த காட்சிகளை எல்லாம் கண்ணகி பார்த்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய கணவன் இறந்து போன வைக்கவே எல்லாம் அவளுக்கு போதுமானதாக தெரியவில்லை அவள் என்ன நினைக்கிறாள் இந்த மதுரை மாநகரத்து மக்கள் என்னுடைய கணவன் இப்படி கொலைப்பட்டான் என்று நான் மூன்று முறை சுற்றி வந்தேன் எனக்கு ஒருவரும் ஆறுதல் கூறவில்லை ஆகவே இந்த நகரத்திலே வாழ்கிற மக்கள் ஒருவரும் நல்லவர்கள் இல்லை ஆகவே இந்த மதுரை மாநகரம் எரியப்பட வேண்டும் மதுரை மாநகரம் எரியும் என்று அவள் சொல்லுகிறாள் அரசவைக்கு தனித்து செல்கிறாள் யார் துணையும் என்று செல்கிறாள் அறிவு ஒன்றையே துணையாக கொண்டு செல்கிறாள் அங்கே போன பிறகு அரசனிடத்திலே தன்னுடைய நாட்டை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய கணவனை பற்றியும் அவள் கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கும் போது கண்ணகி மிக திறமை உடைய பெண் என்பதும் அவள் அறிவார்ந்த சொற்களை பார்க்கின்ற போது பாண்டியன் நெடுஞ்செழியிலேயே குறுக்கு விசாரணை செய்கிற ஒரு பேராற்றல் உடையவள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது அவள் சொல்கிறாள் என் சிலம்பை விற்று மதுரையிலே வாழ்க்கை நடத்தலாம் இனியாவது வாழ்க்கை நடத்தலாம் என்று வந்தோம் ஆனால் உன் நாட்டிலே உள்ள மக்கள் என் கணவனை கொன்றுவிட்டார்கள் என்று மிக வருத்தோடு சொல்லுகிறாள் பின்னால் நான் மதுரைக்கு வருகிற போது என் கணவனோடு வந்தேன் கீழ்த்தி செய்வாயில் கணவனோடு புகுந்தேன் மேற்சைவாயில் வரியேன் பெயர்கின நான் தனியாக போகிறேன் என்று பின்னே வருத்தப்பட இருக்கிறாள் அதையும் பின்னே பார்ப்போம் இப்பொழுது கண்ணைக்கு இருக்கிற ஒரே ஒரு கோபமும் அருத்தமும் பாண்டிய நாட்டில் நீதி தவறிய அரசன் ஆட்சி நடத்துவது முறையாகுமா என்ற எண்ணத்திலே அவள் வாதாடுகிறாள் அந்த வாதாடுகிற திறமையிலே அவள் வெற்றி பெற்றாள் கோவலன் இறந்துவிட்டதற்கு தன் உயிரை கொடுப்பதைத் தவிர வேறு அதற்கு வழி இல்லை என்று பாண்டியன் சொல்லி அங்கேயே உயிர் விடுகிறான் அதனை பார்த்த பாண்டிமாதேவியும் உயிர் விடுகிறாள் இதனை என்ன கண்ணை சொல்லுகிறாள் என்றால் பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற கருத்தைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த பாண்டியன் பிற்பகலிலே கோவலனை கொன்றான் பிற்பகலிலே அவனே தன்னை மாய்த்து கொள்கிற நிலையை வந்துவிட்டது என்பதை சொல்கிறாள் இந்த கருத்து நாம் எல்லோரும் அறிய வேண்டிய கருத்தாகும் எனவே நாம் இப்போது செய்கிற வினை நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அந்த பாதிக்கும் என்பதை உணர்ந்தால் நாம் தவறான நெறிகளிலே செல்ல மாட்டோம் என்பது இளங்கோடிகளுடைய கருத்தாகும் கண்ணகி வாயிலாக தமிழக மக்களுக்கு சொல்லுகிற இந்த கருத்து நினைவிலே கொள்ளத்தக்கதாகும் எனவே கோவலன் இறந்தமைக்கு பாண்டியன் இறந்தது அந்த செங்கோல் வளைந்த செங்கோலை அவன் தன் உயிர் கொடுத்து நிவர்த்தினான் என்று சேரன் செங்குட்டுவன் கூறுகிறானே அதை நான் நினைத்து பார்க்க வேண்டும் அவன் சொல்லுவான் அரசனாக இருப்பதிலே எவ்வளவு பிம்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் எனவே அரசு பொறுப்பு என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல என்று இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் வஞ்சினம் கூறிய கண்ணகி மதுரையை நான் ஒரு பத்தினியாக இருந்தால் இந்த மதுரையை நான் எரியூட்டுகிறேன் என்று சொல்கிறாள் யானுமோர் பத்தினியை ஆமாகில் ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையும் என்று சொல்கிறாள் எனவே அரசனையும் அரசியையும் ஒழித்த பிறகு மதுரையை ஒழிக்க வேண்டும் மதுரையை எரிக்க வேண்டும் என்று தன்னுடைய தனத்தை திருகி மதுரையின் மேல் விட்டறிந்தாள் அப்பொழுது அங்கியங்கடவுள் அவளுக்கு முன்னாலே தோன்றி இந்த பதியை எரிப்பதற்கு தாங்கள் கட்டளையிட்டிருக்கிறீர்கள் இந்த பதி முன்னரே எரிய வேண்டும் என்று விதி இருக்கிறது அந்த விதிக்குரிய நாள் என்றுதான் ஆகவே இதை எரிப்பதற்கு முன்னால் யார் பிழைப்பார்கள் என்று தீ கடவுள் அங்கியங்கடவுள் ஒரு தெய்வத்திடம் ஒரு தெய்வம் வந்து கேட்கிறது இப்பொழுதுதான் கண்ணகிக்கு தான் தெய்வம் என்ற உணர்வு வந்திருக்க வேண்டும் இதுவரையிலும் கண்ணகி எத்தனையோ தெய்வ கருத்து தெய்வத்தன்மை உடையவள் என்று கருத்து சொல்லப் அவள் அதிலிருந்து ஒதுங்கி கொண்டு நாணி தவிர கணவன் இறந்த பிறகுதான் அவளுக்கு இந்த தெய்வத்தன்மை வந்ததோ என்று எண்ண வேண்டி இருக்கிறது அப்பொழுது அங்கியங்கடவுளிடத்திலே அந்த தெய்வத்தினத்திலே அவள் சொல்கிறாள் யாரெல்லாம் பிழைப்பார்கள் என்று பார்ப்பார் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று ஆணையிடுகிறாள் இங்கே நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் கண்ணகி எவ்வளவு அருள் உள்ளமுடையவள் என்பதையும் நாம் நினைக்க வேண்டும் கருணை இருந்தால்தான் இவர்களையெல்லாம் விட்டு விடு என்று சொல்வார்கள் இல்லை என்றால் எல்லோரும் எரியட்டும் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் கண்ணகியோ என்ன சொல்லுகிறார் பார் பார் அறவோர் பசு பத்தினிப்பண்டிர் மூத்தோர் குளவி என்று இவர்களெல்லாம் எந்த தீமையும் செய்யவில்லை இவர்களை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று சொல்லுகிறாள் இங்கே ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அழற்பாடுகாலையிலே அதாவது மதுரை எரிகின்ற போது மக்கள் யாரும் இறந்ததாக இளங்கோவடிகள் குறிப்பிடவில்லை அவர்களெல்லாம் குதிரை யானை மக்கள் இவர்களெல்லாம் இந்த தீயிலிருந்து தப்பி விட்டார்கள் எந்த குறிப்பு வருகிற காரணத்தினாலே இந்த மதுரை எரிந்ததை தவிர மதுரையில் உள்ள பொருள்கள் எரிந்தனே தவிர மதிரையில் உள்ள மக்கள் எரியவில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே கண்ணகியினுடைய அந்த செயலிலும் அதாவது மதுரை எரிக்கின்ற செயலிலும் கூட கருணை இருந்தது என்பது நமக்கு புலனாகிறது கருணையுடைய அந்த கண்ணகி ஏன் பாண்டியனையும் பாண்டிமாதேவியையும் மன்னித்திருக்கலாமே என்று ஒரு எண்ணம் எழலாம் ஆனால் அவர்கள் அவர்களை பொறுத்த அளவிலே தீமை செய்யப்பட்டது அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் யார் தீமை செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கத்தக்கவர்கள் என்ற விதியை கண்ணகி மாற்ற விரும்பவில்லை தான் மதுரைக்கு வருகிற போது தன் கணவனோடு வந்தாள் கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன் மேற்றிசை வாயில் வரியேன் பேருகனை என்று பின்னாலே சொல்லுவாள் அதாவது நாங்கள் வருகிற போது நானும் என்னுடைய கணவரும் மதுரையிலே சிலம்பை விற்று ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை தொடரலாம் என்று வந்தோம் ஆனால் மதுரையிலே உள்ள மக்கள் என் கணவனை கொன்று விட்டார்கள் ஆகவே அவர்கள் மன்னிக்கத்தக்கவர்கள் இல்லை அந்த மதுரை மன்னிக்கத்தக்க ஊர் அல்ல என்று கண்ணகி முடிவு செய்திருக்கிறாள் அந்த முடிவின் விளைவுதான் இந்த அடர்படுகிற காதை இந்த மதுரை எரிகின்ற காதை ஆனாலும் கூட அந்த மதுரையிலும் நல்லவர்கள் பசு அத்தினி பெண்டிர் மூத்தோர் குடவி குழந்தைகள் இவர்களெல்லாம் நீ விட்டு விட்டு சீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று சொன்னால் இத சீத்திரத்தாரை எரிக்க என்று சொல்லவில்லை ஆகவே மக்களும் கூட அங்கே மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மதுரை என்பதை எரி உண்ணப்பட்டது என்பது தவிர்க்க முடியாத அந்த தவறுக்கு தண்டனையாக வருகிறது என்று கொள்ளலாம் கண்ணகியின் ஏவலால் மதுரை எரி எரி உண்ணத் தொடங்கியது அந்த அங்கியங்கடவுள் யாரையெல்லாம் விடுவிப்பது என்று கேட்டு அதற்கேற்ப மதுரை எரிவுண்ணப்பட்டது அப்பொழுது அரசபையினுடைய நிலைவை என்ன என்று இளங்கோவடிகள் சொல்கிறார் அடுபோர் செழியன் தன்னுடைய செங்கோல் வழுவியதுனாலே தன் உயிரை கொடுத்து அந்த செங்கோலை நிமிர்த்தினான் இந்த கற்பின் தேவியினுடைய கண்ணகியினுடைய ஆற்றலை கண்டு அங்கிருந்த அறக்களத்து அந்தனர் ஆசான் பெருங்கணி மந்திர அனைவரும் ஒரு ஓவியத்தில் எழுதியது போல ஒன்றும் அறியாது அங்கே அப்படியே இருந்தார்கள் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார் மதுரையிலே மன்னவன் கோயில் தீயை கண்டு காவலர் முதலியோர் மதுரையை விட்டு வெளியே சென்றனர் அந்த வீரர்கள் குதிரை பாகர்கள் யானை பாகர்கள் யானை குதிரை இவையெல்லாம் மதுரை மாநகரத்தின் எல்லைக்கு வந்துவிட்டன மதுரை எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே இந்த வீரர்களும் இந்த குதிரை யானைகளும் வெளிப்போந்தன அது மட்டுமல்ல அங்கே காவல் தெய்வங்களும் கூட நான்கு வகையான காவல் தெய்வங்கள் அரசபூதம் வணிக பூதம் வேளாண் பூதம் என்று சொல்லப்பட்டும் நீங்கிவிட்டன அதற்கு காரணம் இப்படி ஒரு நிலை நடக்கும் அரசன் தவறக்கூடிய நாளில் நீதி தவறக்கூடிய நாளில் மதுரை எரியும் என்பதை இந்த நால்வகை பூதங்களும் அறிந்த காரணத்தினாலே அவைகள் காவல் நிலையிலிருந்து விடுபட்டன என்று சொல்லுகிறார் இந்த நெருப்பினால் ஏற்பட்ட துன்பத்தை அங்கிருக்கக்கூடிய மக்கள் சான்றோர் இவர்களெல்லாம் புரிந்து அந்த நெருப்பிலிருந்து வெளிப்போந்தனர் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது மதுரை மாநகரத்திற்குள்ளே மக்கள் யாரும் இல்லை உயிரினங்கள் யாரும் இல்லை மதுரை எது என்பதுதான் அது தவிர நாடகை பற்றி சொல்கிறார் வெளிப்போந்தனர் என்கிறார் குழந்தைகளும் மகளிரும் கூட அங்கிருந்து வெளிப்போந்தனர் மதுரையிலே மக்களே இல்லை அதனால என்ன ஆயிற்று மாலையிலே நடைபெறுகிற அந்த அந்திய விழா ஆரணம் போதை செந்தி வேட்டல் தெய்வத்தை வீடுகளிலே விளக்கேற்று இவைகளில்லை என்று நாளும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறாது போயின மதுரை எரிந்து கொண்டிருப்பதை கண்ணையை சுற்றுமுற்றும் அலைந்து அதை பார்த்து அவளுக்கு மனத்திற்குள்ளே இந்த மதுரை மக்கள் இந்த மதுரை நகர் தனக்கு செய்த கொடுமைக்கு தான் செய்தது சரி என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது அந்த நேரத்தில் அவளுக்கு முன்னால் ஒரு தெய்வம் தோன்றுகிறது ஆனால் அவளுக்கு முன்னே அந்த தெய்வம் நிற்க முடியவில்லை மதுரையை காக்கின்ற மதுராபதி தெய்வம் கண்ணைக்கு பின்னாலே நின்று நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கற்பாயாக என்று கெஞ்சுவதாக சொல்லுகிறார் இளங்கோவடிகள் அந்த தெய்வம் கூட கண்ணீர் கண்டு அஞ்சுகிறது என்று சொல்வது நமக்கு வியப்பை மேலும் அதிகப்படுத்துகிறது அந்த மதுராவதி தெய்வம் எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார் இடக்கையில் பொன்னிற தாமரையை ஏந்தியிருக்கிறாள் வலக்கையில் கொடுவாளை தாங்கியிருக்கிறாள் வலக்காலில் வீரக்கடலை போட்டிருக்கிறாள் இடக்காலில் சிலம்பு ஒலிக்கிறது இத்தகைய தோற்றம் உடையவள்தான் மதுரையை காக்கின்ற மதுராவதி தெய்வம் பாண்டியர் குலம் தோன்றிய அக்காலத்திலிருந்தே மதுரையையும் பாண்டியர் குடியையும் காத்து வருகின்றவள் மதுராவதி தெய்வம் ஆனால் இப்பொழுது பாண்டியர் குடிக்கு நேர்ந்த கேட்டினை எண்ணி பெரிதும் வருந்தினாள் அதை விட ஒரு பெண் கண்ணகி இப்படி துன்பமுற்றாளே என்று மிக வருந்தி வாடிய முகத்தோடு சென்று கொண்டிருந்த அந்த திருமா பத்தினிக்கு முன்னே நிற்க அஞ்சி பின்புறமாக வந்து நின்று நங்கையே என் குறையினை சற்று கேட்பாயாக என்று வேண்டுகின்றது மதுராவதி தெய்வம் அப்பொழுது கண்ணகி எப்படி நடந்து கொண்டாள் என்பதை இளங்கோவடிகள் குறிப்பது நமக்கு பெரிதும் வியப்பாக இருக்கிறது வாட்டிய திருமுகம் வலவையில் கோட்டி யாரை நீ என் பின் வருவோய் என்னுடைய ஆரைஞர் எவ்வம் அருந்தியோ என்று கண்ணகி மறுமொழி சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் வாட்டிய திருமுகம் பாண்டியன் நெடுஞ்செழியினாலே தன் கணவன் கொலைப்படுத்தப்பட்டதால் வாடிய திருமுகம் அல்ல அவன் வாட்டிய வாட்டிய திருமுகம் என்று செயப்பாட்டு விளையிலே சொல்லுகிறாள் அது என்ன எப்படி பார்க்கிறாலும் வலவயிர் கோட்டி வலப்புறமாக சிறிது தலையை அப்படி திருப்பி அதாவது முழுவதுமாக திரும்பாமல் சற்று வலப்புறமாக திரும்பி யாரை நீ என் பின் வருவோய் யார் நீ எனக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறாய் என்று அதிகாரத்தோடு கேட்கின்றாள் என்னுடைய துன்பம் உனக்கு தெரியுமா என்று அந்த தெய்வத்திடம் வினவுகின்றாள் மதுராவதி தெய்வம் அவளிடத்திலே பணிவாக பேசுகிறது என்ன சொல்லுகிறது அணியிழாய் பொறுத்தற்கரிய நின் துன்பத்தை நானும் அறிவேன் நான் இப்பெரிய கூடல் மாநகரில் வாழும் தெய்வம் மதுராபதி என்பது என் பெயர் நான் உன்னிடத்திலே கூறுவதற்குரிய சில செய்திகள் உண்டு நீ அருள் கூர்ந்து கேட்டல் வேண்டும் உன் கணவனை கொண்டதற்காக நான் மிக வருந்துகிறேன் என்றாலும் பைந்தொடி எனது பொருள் பொதிந்த இந்த செய்தியை நீ அருள் கூர்ந்து கேட்க வேண்டும் என்று மதுராபதி தெய்வம் கண்ணகி இடத்திலே வேண்டுகின்றது பாண்டிய மன்னனுடைய ஊழ்வினை அது எவ்வாறு வந்தது என்பதையும் நீ அறிய வேண்டும் பெண்ணே உன் கணவன் தீமை உருவதற்கு காரணமாக அமைந்தது பழவினை செய்தியை நீ கேட்டல் வேண்டும் ஏனென்றால் எம் பாண்டிய மன்னன் அந்தனர் காதலே கேட்டவனே அன்றி தன் குறையை அறிவிக்க வருவோரால் அடிக்கப்படும் ஆராய்ச்சி மணியை கேட்டவன் அல்லன் நல்ல நெறியினை நல்ல ஒழுக்கத்தை பொருந்திய இப்பாண்டியர் குடியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறிதும் பழியை தராது அவர்கள் தங்கள் அறிவை இழப்பதில்லை என்று பாண்டிய மன்னுடைய பெருமைகளை மதுராவதை தெய்வம் வரிசையாக சொல்லுகிறது பாண்டிய மன்னர்களின் பெருமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பாண்டியர்கள் நீதி நெறி என்பதற்கு உனக்கு இரண்டு மூன்று செய்திகளை சொல்ல நான் விரும்புகிறேன் என்று மதுராவதி தெய்வம் கண்ணகிக்கு பாண்டியருடைய பெருமையை சொல்லத் தொடங்கியது பாண்டியர் ஆட்சி காலத்தில் எந்த வகையிலும் முரைதவரி அவர்கள் நடந்ததில்லை என்பதை இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு கண்ணகியினிடத்திலே சொல்கிறாள் பாண்டியர் குளத்தினுடைய இயல்பு அவர்கள் ஒரு காலம் நீதிக்கு புறம்பாக நடந்ததில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சீரந்தை என்பவன் அரசு பணியிலே உள்ளவன் அவன் அரசு பணி தொடர்பாக மூன்று நாட்கள் வெளியூருக்கு செல்வதாக தன் மனைவி இன்றத்திலே சொல்கிறான் அப்பொழுது அவன் மனைவி நீங்கள் ஊருக்கு போனால் எனக்கு என்ன பாதுகாப்பு என்று கேட்கிறாள் அரசவேலிதான் உனக்கு பாதுகாப்பு அதைவிட பாதுகாப்பு இந்த நாட்டில் கிடையாது என்று சொல்கிறான் சென்றவன் இரண்டு நாட்களுக்குள் தன்னுடைய பணி முடிந்து வீட்டிற்கு வந்து விடுகிறான் அப்படி வந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அவனும் அவன் மனைவியும் பேசிக் போது வாயற்கதவை யாரோ தட்டுவது போல் இருந்தது அப்போது அவன் மனைவி கேட்டாள் நீங்கள் இல்லாதபோது இந்த என்னை காப்பதற்கு அரச வேதி இருக்கிறது என்று சொன்னீர்களே இப்பொழுது யாரோ கதவை தட்டுகிறார்கள் திருடனாய் திருடனாய் இருக்குமோ என்று அவள் கவலை உறுகிற போது அந்த கீரந்தை என்பவன் வெளியே வந்து கதவை திறந்து பார்க்க அங்கு ஒருவரும் இல்லை ஆனால் அதற்கு முன்னர் கதவை தட்டியது நகர்காவல் வருகின்ற அரசன் இந்த வீட்டில் ஆண்குதல் கேட்கிறதே இவன் வெளியூர் போயிருக்கிறான் யாரோ உள்ளே இருக்கிறான் என்று கதவை தட்ட அவன் கீழந்தையே வந்ததை பார்த்து ஓடி ஒளிந்து விடுகிறான் பாண்டியன் அதன் விளைவு என்ன என்றால் மறுநாள் அரசவை கூட்டி அமைச்சரின் முதலிய இடத்திலே இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒருவர் வீட்டு கதவை அடுத்தவன் வந்து தட்டி இழுப்பானையானால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அமைச்சர்கள் அவன் கையை வாங்கி விடுவதுதான் சரி என்று சொல்ல அரசன் பாண்டியன் தன்னுடைய வாழை எடுத்து தன் கையை வெட்டி கொள்ளுகிறான் வெட்டி கொண்ட பிறகு தன் கையிலே பொற்கையை பொருத்தி கொள்ளுகிறான் அவனுக்கு பொற்கை பாண்டியன் என்று பெயர் எனவே தன் குற்றத்தை தானே தண்டித்துக் கொள்ளுகிற அரசகுலத்தை சார்ந்தவர்கள் பாண்டியர்கள் எப்படி மன்னிதிச்சோடன் தன் மகனை செயற்காலில் இட்டானோ அதுபோல இந்த பாண்டிய அரசன் தன்னுடைய தவறுக்கு தானே தண்டனை வழங்கி அந்த செய்தியை நீ அறிவாயாம் அந்த அளவிற்கு பாண்டியர்கள் தங்களுடைய நீதியை தங்களுக்காக ஒதுக்கிக் கொள்வதோ அல்லது மறைத்துக் கொள்வதோ இல்லை அவர்களது தண்டனையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அவன் பொற்கை பாண்டியன் என்று சிறப்பாக வழங்கப்பட்டான் என்பதை நீ அறிய வேண்டும் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாண்டிய நாட்டில் எந்த தவறு நடந்தாலும் அங்குள்ள கொற்றவையினுடைய கோயில் கதவுகள் தானே மூடிக்கொள்ளும் அப்படி ஒரு நாள் கொற்றவையின் கோயில் வாயிற் கதவு மூடியது ஒரு பார்ப்பனன் வார்த்திகன் என்பவன் ஏழை குடும்பத்திலே பிறந்தவன் அவனுக்கு வறுமைதான் அவனுடைய சொத்து ஆனாலும் அவன் கல்வி கேள்விகளிலே மேம்பட்டவனாக இருந்தான் அவனுக்கு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வழி இல்லாமல் வறிய நிலையிலே அழுக்கான ஆடுகளை கட்டிக்கொண்டு நடந்து திரிந்தவன் அவன் சேர நாட்டில் உள்ள அரசன் அறிவு மேம்பட்டவர்களுக்கு நிறைய நன்கொடைகளை நிறைய வெகுமதிகளை வழங்குகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே சேர நாட்டிற்கு சென்று அரசனிடத்திலே தன்னுடைய தன்னுடைய அறிவு கருத்துக்களை அங்கே சொல்லி அங்கிருந்த புலவர்களெல்லாம் அவனுடைய திறமையை கண்டு மகிழ்ந்து அவனுக்கு பரிசாக ஒரு யானை அம்பாரி அதற்கேற்ப செல்வம் ஆடை அணிமணிகள் இவற்றையெல்லாம் அந்த பார்ப்பனனுக்கு சேர மன்னன் வழங்கினான் அதனை பெற்றுக்கொண்டு அந்த பார்த்திகன் என்ற பார்ப்பனன் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகிறான் அப்படி வருகிற போது வழியிலே தங்கி தன்னுடைய ஆசுவா தன்னுடைய வருத்தத்தை போக்கிக் கொள்ள அங்கு ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் அங்கே வந்த அரச காவலர்கள் இந்த வார்த்தையனை பார்த்து இவன் பரமையே ஆயிற்று இவன் கட்டிக்கொள்ளக்கூட துணி இல்லையே இவன் இவ்வளவு அணிமணிகளையெல்லாம் அணிந்திருக்கிறானே ஆகவே இவன் ஏதோ புதையலை எடுத்திருக்க வேண்டும் அது அரசனுக்குத்தானே புதையல் சொந்தம் ஆகவே இவன் ஒரு திருடன் என்று இவனை பிடித்து சிறைப்படுத்திவிட்டார்கள் இந்த செய்தி அரசனுக்கு தெரியாது ஆனாலும் அந்த நாட்டிலே உள்ள கொற்றவை கோயிலின் கதவு தானாக மூடிக்கொண்டு விட்டது அந்த செய்தியை அறிந்த அரசன் ஏதோ நம்முடைய நாட்டில் தவறு நிகழ்ந்திருக்கிறது கொற்றவை கோயில் கதவு தானாக மூடிக்கொள்கிறது என்றார் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று தன்னுடைய அமைச்சரை அனுப்பி என்ன தவறு எங்கே நடந்தது என்று அறிந்து வரச் செய்தான் அப்படி சென்ற அமைச்சர் வார்த்திகனை சிறைப்படுத்திய செய்தியையும் அவன் மனைவி கார்த்திகை என்பவள் கோயிலில் புரண்டு அழுதையும் அதனால் கோயில் கதவம் மூடிக்கொண்டதையும் அரசனிடத்திலே வந்து சொன்னார்கள் உடனே அரசன் அந்த அந்தணனை சிறையில் இருந்து விடுவித்து அவனை பெருமைப்படுத்தி அவனுடைய அறிவுக்கு ஏற்ற பொருளை வழங்கி சில இரண்டு ஊர்களையும் எரியலியாக அவனுக்கு கொடுத்து அவனை பாராட்டியதுடன் அந்த கோய்தின் கதவு மணிகள் ஒலிக்க தானே திறந்து கொள்ளலாம் இது இங்கே பாண்டியனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகும் இதுபோல சோழ இதுபோல சோழ நாட்டிலும் சிறந்த அறிஞர்கள் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோலவே பாண்டிய நாட்டிலும் அரச நீதியை ஒரு பாண்டியர்கள் தவற விடுவதில்லை என்பதை நீ உணர வேண்டும் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய கணவன் ஏன் கொலைப்பட்டான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா அவன் என்ன தவறு செய்தான் அதனாலே அவனுக்கு உழவு பெரிய துன்பம் அவனை ஒட்டி உனக்கு உழவு பெரிய துன்பம் ஏன் நேர்ந்தது என்பதற்குரிய வினை ஒன்று இருக்கிறது அதை நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறாள்